நன்றினை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் விஜயகர் நான் இந்த நிகழ்ச்சியில் அறிஞர்களின் வாழ்வில் நடந்த சுவையான சம்பவங்களை பற்றி உங்களுடன் பகிர வந்துள்ளேன் அந்த வகையில் நான் இன்று அமெரிக்காவின் ஜனாதிபதிகளில் ஒருவராக கார்ஃபீல்டு வாழ்வில் நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி உங்களுடன் கூற வந்துள்ளேன் அதாவது நேர்வழியில் படி இதோ அவர்களை பற்றி கூறுகிறேன் கேளுங்கள் நேர்வழி ஒன்றிருந்தால் குறுக்கு வழியும் ஒன்று இருக்கத்தான் செய்யும் அது போல வாழ்விலும் குறுக்கு வழியினை தடைபிடிப்போரும் இருக்கத்தான் செய்கின்றனர் ஒரு சமயம் அமெரிக்காவின் ஜனாதிபதிகளில் ஒருவராக விளங்கியவர் கார்ஃபீல்ட் இவர் ஜன ஜனாதிபதியாகவும் கல்லூரி ஒன்றின் தலைவராக இருந்தார் அப்போது பெருஞ்செல்வந்தர் ஒருவர் தமது மகனை வந்தார் தலைவரை என் மகன் எல்லா மாணவர்களுக்கும் படிக்கும் கால அளவிற்கு படிக்க விரும்பவில்லை மிகவும் குறைந்த காலத்திலே கல்லூரி பட்டி படிப்பினை முடித்து அனைத்து பட்டங்களும் பெற்றாக வேண்டும் எத்தனை கோடி செலவானாலும் பரவாயில்லை அதற்கான குறுக்க காட்டுங்கள் என்று கூறியதோடு இல்லாமல் பெட்டியில் வைத்திருந்த படத்தையும் திறந்து காட்டினார் செல்வந்தரே நீர் கொடுக்கும் இந்த பணத்தை வாங்கிக் கொண்டு நீர் விரும்புவது போல் என்னால் செய்ய முடியும் அடிமுட்டாளாக வேண்டும் என்றால் ஒரு மாதத்தில் கூட அதை செய்துவிட முடியும் ஆனால் இவனை ஒரு சிறந்த கல்விமானாக அறிவாளியாக ஆக்க வேண்டுமானால் காலம் தான் ஆகும் இப்போது சொல்லுங்கள் உங்கள் விருப்பப்படி உங்கள் மகனை அடிமுட்டாளாக்கவா கல்விக்கவா என்று கேட்டார் கார்ஃபீல்ட் அடிமுட்டாளாகும் குறுக்க வழிக்கு என் மகன் வேண்டாம் கல்விமானாக வரும் நேர்வழியே என் மகனுக்கு வேண்டும் என்று கூறியவர் இந்த கல்வி நிறுவனம் முன்னேற்றத்திற்காக இப்பணத்தை இவர் நன்கொடையாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கொடுத்துவிட்டு சென்றார் செல்வந்தர் நன்றி